பாடம் இரண்டு வித்திருத்தொழுகையின் நேரம் தூங்குவதற்கு முன் வித்திருத்தொழுமாறு எனக்கு நபி சொல்லல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என அபு ஹொரேரார் அலி அல்லாஹூங் அவர்கள் குறிப்பிட்டார்கள்